வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா ரோஜாவை எந்த பெயரிட்டு அழைத்தாலும் அது மணக்கும் ஆம் ரோஜாவை எந்த பெயரிட்டு அழைத்தாலும் அது மணக்கும் என்கிறார் சாண்டில்யன் நன்றி வணக்கம்